வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் பொதுவாகவே நமக்கு தீமை செய்துவிட்டால் அவரை பகையாளியாக எண்ணுவது இயல்பு அதே நேரத்தில் அவருக்கு நன்மை செய்யக்கூடாது என்று நம்ம நம்முடைய மனதில் தோன்றிவிடும் ஆனால் அவ்வாறு நமக்கு தீமை செய்வோரை பொறுத்து கொண்டு அவருக்கு நன்மை செய்யும் பட்சத்தில் உதவி செய்வதற்கு என்றே அறக்கட்டளையை நிறுவி அதன் வழியே பல நன்மைகளை செய்து வந்தார் அதற்காக செல்வந்தர்களிடத்திலும் மற்ற வியாபாரிகள் போன்ற பணவசதி படைத்தவர்களிடத்திலும் நன்கொடை வசூல் செய்து இந்த சேவையை அவர் ஆற்றி வந்தார் அவாரு பொதுமக்களிடம் நன்கொடை வசூலிக்க செல்லும் பொழுது ஒரு செல்வந்தரிடம் சென்று கேட்கிறார் அப்பொழுது அன்னை திரேசாவிடைய கரங்களில் எச்சை உமிழ்ந்து விடுகிறார் அந்த செல்வந்தர் சிறிது கூட கோவப்படாமல் அந்த பெண்மணி அல்லது அந்த அன்னை மிக பொறுமையாக இது நீங்கள் எனக்காக கொடுத்தது என்னுடைய குழந்தைகளுக்காக ஏதாவது தாருங்களேன் என மீண்டும் கேட்கிறார் உடனே அந்த செல்வந்தர் மனம் மாறி நன்கொடைகளை வாரி வழங்கினார் என்பது வரலாறு அன்னை தெரசேசாவிடம் இருந்த அந்த பொறுமைதான் அவரை புனிதராக மாற்றியது அதே இடத்தில் ஒருவேளை ஏதேனும் செய்திருந்தால் நினைத்து பார்த்திருக்க மாட்டோம் ஆகையால் நமக்கு தீமை செய்வோரை பொறுத்துக் கொள்வது நம்முடைய இயல்பான குணமாக மாற்றிக்கொள்ள முயற்சிக்க வேண்டும் இதை வலியுறுத்தும் வல்லுவர் நமக்கு தீமை செய்வோருக்கு நாம் பதிலுக்காக தீமை செய்தால் நம்மை உயர்ந்தோர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதே நேரத்தில் நமக்கு தீமை செய்வோரை பொறுத்துக் கொள்ளும் பட்சத்தில் போற்றி பாதுகாப்பார்கள் என்று வலியுறுத்துகிறார் ஆகையால் எந்த நேரத்திலும் யாராக இருந்தாலும் நமக்கு தீமை செய்யும் பொழுது அதனை பொறுத்துக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் அவ்வாறு பழகினால் நம்மை சுற்றி இருப்பவரிடத்தில் நாம் உயர்ந்த மனிதராக காணப்படுவோம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பதினாறு பொன் போல் பொதி மீண்டும் குரல் ஒரு தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாறை பொன்போல் பொதிந்து இந்த நாள் இனிய நாளாக அமையற்றும் மீண்டும் சந்திப்போம் நன்றி